நாங்கள் ஏழு போர்களில் கலந்து கொண்டோம் அவை அனைத்திலும் நாங்கள் வெட்டுக்கிளியை சாப்பிட்டோமோ நபி சொல்லும் அவர்களுடன் நாங்கள் வெட்டுக்கிளியை சாப்பிட்டோமோ என மற்றொரு அறிவிப்பில் உள்ளது ஐந்து நான்கு முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஐந்து வீரர்கள்